அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நாம் அறிவு நலத்தின் அடிப்படையில் பேதைமை என்கின்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்து கொண்டு வருகிறோம் நேற்று முதல் குரட்பாவுக்கு பொருள் சொன்னேன் அதாவது அரசியலிலே இது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பொதுவாக திருக்குறளிலே பார்த்தால் இது எண்பத்தி நாலாவது அதிகாரம் பாயிரத்திலிருந்து கணக்கு பண்ணினான் ஆக முதல் குரலில் நேற்றுக்கு பார்த்ததனுடைய கருத்தை இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் அப்படின்னு பார்த்தோம் இதில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடலனா ஏதம்னா கேடுங்கிறார் பரிமையழகர் கேடுனா என்ன வருமை வருவான் இந்த உலக வாழ்க்கையில் வருமை வந்துடும் அறியாமல் இருக்கிறவனுக்கு செல்வம் வளராது அது மாத்திரமில்லை அறிவை வளர்த்து கொள்ளலைன்னா பெரியவங்கள்லாம் பழிப்பாங்க அடுத்தது என்னென்னா பாவத்தையும் செய்ய தயங்க மாட்டோம் ஆகையினால வறுமை பழி பாவம்தான் கேடுங்கிறாங்க அதே மாதிரி அடுத்தது என்னன்னு கேட்டால் ஊதியம் நன்மை ஆக்கம் இந்த கேடு ஆக்கம் ஏதம் ஊதியம் ஏதம்னா கேடு ஊதியம்னா ஆக்கம் ஏதம்னா தீமை ஊதியம்னு சொன்னா நன்மை இப்படி இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ஆக வறுமை பழி பாவம் வரும் அறிவை பெறலன்னா அறியாமையை போக்கி அறிவை வளர்க்கவில்லை என்றால் வறுமை தோன்றும் பழி ஏற்படும் இகழ்ச்சி ஏற்படும் பாவம் ஏற்படும் பாவச் செயல்களை செய்து வரும் பிறவியை கெடுத்துக் கொள்வோம் ஆனால் அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்தால் என்னெல்லாம் நடக்கும்னா செல்வம் வரும் எல்லோரும் நம்மை புகழ்வார்கள் இந்த உலக வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்கான புண்ணியங்களும் வந்து சேரும் ஆகவே வறுமை பழி பாவத்தை நீக்குவதற்காக பேதைமை என்கின்ற அறியாமையை விட்டு அறிவை வளர்க்க வேண்டும் அது மாத்திரமில்லை எதற்காக அறிவை வளர்க்கிறோம்னு கேட்டால் செல்வம் பெறுவதற்காகவும் புகழை அடைவதற்காகவும் இவ்வுலக வாழ்க்கையிலே பிறகு பிற்கால வாழ்க்கையிலே நமக்கு புண்ணியங்கள் நிறைய தேவை அதைத்தான் இந்த முதல் குரல் சொல்லி இருக்கிறது இனி அடுத்த குரலுக்கு பொருள் சொல்லுகிறேன் பேதைமையுல் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் அதாவது ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பேதைமை அறியாமையிலெல்லாம் பெரிய அறியாமை என்னன்னு கேட்டா தன் ஒழுக்கத்துக்கு பொருந்தாததுல தன்னுடைய விருப்பத்தை செலுத்துறது கையல்ல தன் கண் செயல் காதன்மை அப்படி படிக்கணும் கையல்ல தன் கண் காதன்மை செயல் தனக்கு பொருந்தாத விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை தராத விஷயத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறார் விரும்புறது எதை செஞ்சா தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதல் வருமோ இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை தரணும் இன்பம் தரணும் அந்த கருத்து ரொம்ப முக்கியம் நம்ம மனசில் அது ஆழமாக பதியணும் ஆகவே பேைமை உள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் கையல்ல தன்கண் செயல்னா தனக்கு பொருந்தாத செயல்கள் அதுல காதன்மை காதன்மைன்னா விருப்பம் காதல் தன்மையின் அர்த்தம் காதன்மைன்னு சொன்னா அதுல ஒரு நாட்டம் இருக்கு அந்த நாட்டம் தான் அறியாமையிலேயே அறியாமல் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிப்பா சிந்திச்சுப்பார் இது எவ்வளோ பெரிய அறியாமை உன் வாழ்க்கையில் பின்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னால் கூட மனசில் அது வாங்கிக்க முடியாது ஏன்னா இந்த அறியாமையை பற்றி நம்முடைய நூல்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றன அதாவது இருட்டு நமக்கு தெரியும் இருட்டை பார்க்குறபோது இருட்டு நம்ம மறைக்க முடியாது நான் இருக்கேங்கிறது மறைக்க முடியாது என்னுடைய உடம்பு பிறருக்கு தெரியாது பிறர் இருக்கிற உடம்போ பொருளோ எனக்கு தெரியாது இருள நம்முடைய உடம்பும் நம் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாதுன்னா நம்ம கண்ணால் நம்ம உடம்பை கூட பார்க்க முடியாது பொருளையும் பார்க்க முடியாது ஆனால் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது நமக்கு சந்தேகம் கிடையாது இருட்டுக்குள்ளே நான் இருக்கேன் ஆக என்ன மறைக்காது நான் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை அது மறைக்க முடியாது இருட்டு ஆனால் அறியாமல் என்ன பண்ணணும்னா நான் யாருங்கிற உண்மையை கூட எனக்கு தெரியாம பண்ணிடும் ஆகவே பேதைமைள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன் கண் இந்த திருக்குறளை நன்றாக மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் இது எதுக்காக படிக்கிறோம்னா இந்த அறியாம நமக்கு இருக்கக்கூடாது இது அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் நமக்கு அறியாம இருக்கவே கூடாது ஆண்டவங்கிட்ட கேட்டுக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் இறைவா எனக்கு அறிவை வளர்ப்பாயாக அறிவை வளர்ப்பதற்கு நான் முகையாவது முயற்சி செய்வேனாக அறியாமையை நீக்குவேனாக நாள்தோறும் அறிவை வளர்த்து அறியாமையை அழிக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் எது சமூகத்துக்கும் நமக்கும் நன்மை பயக்குமோ அந்த அறிவை வளர்த்து அறியாமை நீக்குவதே நம்முடைய செயலாக இருக்க வேண்டும் இதுவே உண்மையிலேயே சரஸ்வதியை வழிபடுகின்ற வழிபாடு கலைமகளை வழிபடுவது என்றால் நாள்தோறும் அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பதுதான் கலைமகள் வழிவாள் இதை பாரதியார் மிக அழகாக தன்னுடைய நூல்களில் எல்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே நாம் இந்த குரலினுடைய பொருளை இந்த அளவிலே தெரிந்து கொள்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்